வணக்கம் 31. ஒன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொதறிவு குவியலுக்காக நான் உங்கள் வா காவ்யா நான் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி வளசையூரில் ஒன்பதாம் வகுப்பு பயில்கிறேன் நேற்றைய பொதறிவுக்கான விடைகள் இதோ ஒன்று சரண் சிங் பிறந்த நாளை தேசிய விவசாயிகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இரண்டு வைதேகி அருவி தமிழ்நாட்டில் கோவை மாவட்டத்தில் உள்ளது மூன்று தேசிய இளைஞர் தினம் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இனி இன்றைய பொதறிவுக்கான வினா ஒன்று வண்ணதாசன் அவர்களின் எந்த சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது இரண்டு மத்திய மாநில உறவுகளை விசாரிக்க சர்க்காரியா குழுவினை நியமித்தவர் யார் மூன்று நமது நாட்டின் உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் எது இன்றைய பொதறிவுக்கான விடைகளை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்